ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராதங்கர தலப்பில் ஸ்ராத்தர்மங்களே விரிவாகப் பார்த்துன்னு வரோம் கருடபுராணம் ஒரு உதாகரணத்தோடு நம்முடைய பித்திருக்கள் வர்றத காண்பிக்கிறது நம்முடைய பிதக்கள் அந்த ஸ்ராத்த தினத்தன்னைக்கு அங்கே வந்துடுறா சுஷ்யந்தி பிதரஸ்ருத்வா ஸ்ராத்த காலமுபஸ்திதம் அந்யோன்யம் மனசாத்தியாத்வா சம்பதந்தி மனோஜபம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேஷண்டு பிதா பிதாமகர் பிரபிதாமகர் இந்த மூன்று தலைமுறை மேலும் நம் நான் பண்ணக்கூடிய ஸ்ராத்தங்களில் எத்தனை பேருக்கு பாகம் இருக்கோ அத்தனை பேரும் அங்கே வந்திருக்கா வாயுபூதாஷ திஷ்டந்தி புக்தாயந்தி பராங்கதி காத்தோட கலந்து அங்கே இருப்பா நாம் ஷிராத்தம் செய்யக்கூடியதான இடத்துல இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இதற்கு உதாரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குன்னு பகவானே சொல்கிற நீ பித்திருக்களை பார்க்கணும்னு நினச்சே ஆனால் பித்திருக்கள் எங்கே இருப்பா தெரியுமா ஷ்ராதகர் எத்யேகா ஸ்ராத்தே விபிரோ நிமந்திரித்தா அந்த பிராமணர்கள் சாப்பிட உட்கார்றாளே அந்த விஸ்வே தேவஸ்தானம்னு கிழக்கப்பாத்து ஒரு பிராமணர் வடக்கப்பாக்க பித்திருத்தானம்னு ஒரு பிராமணர் அந்த பித்திருஸ்தானத்தில் உட்கார்ருக்கிற பிராமணர்கிட்டே பார்க்கலாம் உதரஸ்தா பிதா தஸ்ய வாமபா்வே பிதாமஹா பிருஷ்ட பிண்டபக்ஷகா ஸ்ராமா பிரேதா प्रेता யமாலயாத் இந்த ஸ்ராத்தத்துக்கு எத்தனை பேருக்கு பாகம் இருக்கோ அவர் அத்தனை பேரையும் யமன் அனுப்பியிருக்கான் நம்மாத்துக்கு நமக்கு முன் அந்த சாப்பிட்ற பிராமணர் பிராமணர்கிட்ட உன்னுடைய தகப்பனாரை பார்க்கலாம் அவருக்கு இடது பக்கம் அப்பாவுனுடைய அப்பா அதாவது பிதாமகரை அங்கே பார்க்கலாம் பிரபிதாமகோ தட்சிணதா அவருக்கு வலது பக்கம் பிரபிதாமகர் தாத்தாவினுடைய தகப்பனார் அவரை அங்கே பார்க்கலாம் பாக்கி பித்தக்கள்லாம் எங்கே இருப்பான்னா பிருஷ்டதா அந்த பிராமணருக்கு பின்பக்கம் இருக்கா அப்படி பார்க்கணும் இது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இது ஏதாவது உதாரணம் இருக்கான்னா இராமாயணத்தில் ஒரு சம்பவத்தை भगवान சொல்கிறார் அப்படி வனவாசம் பண்ணிகிட்டு இருக்கார் சீதையோடு கூட அப்படி யாத்திரையாக போயிண்டே இருக்கார் அப்படி தீர்த்த யாத்திரையாக போகிறது தத்த புஷ்கர யாத்திர்த்தம் ராமோயா சீ சீதையா சகா அப்படி சீத்தையோடு கூட யாத்திரையாக போயின்னு இருக்கார் அப்போது ஸ்ராத்த தினம் வந்தது ஸ்ராத்த திச்சி வந்தது அன்றைய தினம் ஸ்ராத்தம் பண்ணுறார் ராமன் எப்படி ஸ்ராத்தம் பண்ணுறாருனா காட்டில் வாசம் பண்ணுறார் கையில் ஒன்றும் இல்லை அப்போது ஸ்ராத்தத்தை எப்படி பண்ணுறார் அப்படின்னா என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா அத்தனை பேருக்கும் ஸ்ராத்தம்ங்கிறது உண்டு நிறைய ஐஸ்வர்யம் வச்சுருக்கான் சொந்தமாக நாலு வீடு வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஸ்ராத்தம் ஒரு மாதிரி அவன் பஞ்சலோகம் கொடுத்தும் ஸ்ராத்தம் பண்ணணும் பஞ்சலோகம்னா தங்கம் வெள்ளி பித்தளை வெங்கலம் செம்பு இந்த அஞ்சு உலோகங்கள் கொடுத்தும் ஸ்ராத்தம் பண்ணணும் வெண்பட்டு வாங்கி கொடுக்கணும் பிராமணருக்கு அப்படி பண்ணினா ரொம்ப திருப்தி கொடுக்கறது ஒரு தடவை அதுபோல் ஸ்ராத்தம் பண்ணினால் நூறு வருஷம் நாம் ஸ்ராத்தம் பண்ணி அடைய வேண்டிய பலனை அடைஞ்சுடலாம் அந்த ஒரு வருஷத்தில் அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப வியாதிகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது உடம்பில் மருந்து மாத்திரைகள் ஜாஸ்தியாக சாப்பிட வேண்டியிருக்குன்னா அந்த ஒரு வருஷம் அப்படி சிராதம் பண்ணணும் வெண்பட்டு வாங்கி கொடுத்தும் இந்த பஞ்சலோகம் வாங்கி கொடுத்தும் ஸ்ராத்தம் பண்ணணும் பண்ணினால் தேக ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய தேகத்தை மறைக்கிறது வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை அப்படி வாங்கி கொடுத்து பண்ணினால் தேகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளும் பறந்து போயிடும் அப்படி பண்ணணும் அல்லது அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா வஸ்திரம் மட்டுமாவது வாங்கி கொடுத்து பண்ணணும் அந்த அளவுக்கும் வசதி இல்லை அப்படின்னா பூனலாவது கொடுத்து பிராமணர்களுக்கு பூனலாவது கொடுக்கறது அந்த அளவுக்கும் வசதி இல்லை அப்படின்னா தக்ஷினையை கொஞ்சம் அதிகமாக வச்சு பண்ணணும் கோவிலில் அன்னிக்கு பிக்ஷை எடுத்துன்னு அவனுக்கும் ஸ்ராத்தம் உண்டு அவனால் என்ன பண்ண முடியும் ஸ்ராத்தம் ஒன்றுமே இல்லை அவனுக்கு அன்றைக்கி பிச்சை எடுத்தால் அன்னைக்கு போய் சாப்பிடலாம் அவனுக்கும் ஸ்ராத்தம்ங்கிறது உண்டு பிதற்கள் ஞாபகப்படுத்துவா உனக்கு உன்னுடைய தகப்பனாருக்கு நீ செய்ய வேண்டிய ஸ்ராத்தம் வருதுன்னு ஞாபகப்படுத்துவாள் அவன் எப்படி சிராதம் பண்ணணும் அப்படின்னா அந்த குத்தப்ப காலம் வரணும் அந்த மாத்தியான் காலம் தாண்டி அந்த குத்தப்ப காலம் வந்த பிறகு அவன் என்ன பண்ணணும் பக்கத்தில் உள்ள நதியோ குளமோ அங்கே போகணும் போய்ட்டு ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் முள் செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அணைச்சிக்கணும் அதை அணைச்சிண்டு பித்திருக்களை நினச்சிண்டு அழணும் ரெண்டு சொட்டு கண்ணீர் விடணும் என்னால் உங்களுக்கு பெரிய அளவில் ஸ்ராதம் பண்ண முடியல என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு அந்த முள்ளுகளை அணைச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா கீழே மணல் இருக்கு அந்த மணலில் அங்கப்பிரதக்ஷனம் பண்ணணும் தேகத்தை மணலில் உருட்டணும் உருண்டால் அவனுடைய பித்திருக்கள் சந்தோஷப்பட்டுறா அவன் அவன் பண்ணின ஸ்ராத்தினால் அப்படி ஒன்றுமே இல்லாதவனுக்கும் இந்த ஸ்ராத்தம்ங்கிறது உண்டு ஆனால் நிறைய ஐஸ்வர்யம் வச்சுண்டு பேங்க் பேலன்ஸை நிறைய வச்சுண்டு இது போல் அந்த முள்ளுகளை அணைச்சினு எழுதுட்டா போகிறோம் பித்திருக்களை சந்தோஷப்பட்டுடுவான்னு நினைக்கப்படாது ஏன்னால் பித்திருக்களுக்கு தெரியும் இவனுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இவன் பீரோவில் என்னென்ன வஸ்துக்களை வச்சுட்டுருக்கான் நம்முடைய வீட்டில் என்ன வச்சுருக்கான்னு அவ்வளவும் பித்தர்க்களுக்கு தெரியும் ஆகினால பித்தர்களை ஏமாற்ற முடியாது நமக்கு எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இருக்குது நம்மளால் இந்த ஸ்ராத்தத்தை எந்த அளவில் செய்ய முடியுங்கிறது நம்முடைய பித்தர்களுக்கு தெரியும் அந்த அளவில் ஸ்ராத்தம் பண்ணணும் அப்படி பண்ணுறார் ராமன் தசரதருக்கு வனவாசம் பண்ணுறதுனால அங்கே காடுகளில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகள் அவைகளெல்லாம் கொண்டு வந்து சீத்தை கிட்ட கொடுத்தோ இதெல்லாம் கொஞ்சம் சமைச்சி வெய்யி நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு கையில் தீர்த்தம் எடுத்துகிட்டு மௌனமாக வர அந்த ஸ்ராத்தத்துக்கு ரெண்டு மகர்ஷிகளை வரிச்சிருக்கார் பிராமணாலாக அப்படி வரித்து அந்த கிழங்குகளெல்லாம் சமைச்சு வச்சுருக்கார் சீத்த அப்படி அபராஹம் வரணும்னு காத்துன்னு இருந்து அந்த ஸ்ராத்தத்தை ஆரம்பித்து பண்ணுறார் ராமன் அப்படி ஸ்ராத்தம் ஆரம்பித்து ஹோமம் பண்ணி அந்த பிராமணர்களுக்கு இலை திச்சு போட்டு அதில் எடுத்துன்னு வந்த பழங்கள் கிழங்குகளை வச்சு அப்படி தத்தம் பண்ணி பிராமணா போஜனம் பண்ணிட்டுருக்கா பிராமணா போஜனம் பண்ணும்பொழுது பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் ஆகையினாலே தான் சாத்தம் உடனே வாசக்கதவு கொள்ளை கதவு எல்லாம் மூடிடுறது யாரும் கண்ணில் படப்படாது பிராமணர்கள் சாப்பிடும்பொழுது மறைச்சுடணும் ஸ்கிரீனோ எதையாவது ஒன்றை வச்சு மறைச்சுடணும் அவர்கள் சாப்பிட்ற பொழுது கருத்தாக பார்க்கப்படாது அப்படி ராமன் அவர்களுக்கு தத்தம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து உட்காண்டிருக்கார் திரும்பி உட்காந்துரு உட்காண்டிருக்கார் அவர்கள் போஜனம் பண்ணிட்டுருக்கார் சுகேன மௌனேன போக்தவ்யம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார் பிராமணாலிட்ட திருப்தியாக சாப்பிடணும் மௌனமாக சாப்பிடணும் சாப்பிட்ற பொழுது பேசப்படாதுன்னு பிரம்மச்சாரிகளுக்கு நியமம் கிரகஸ்தனாக இருந்தால் பரிசேஜனம் முடிகிற வரைக்கும் பேசப்படாதுன்னு சாஸ்திரம் ஸ்ராத்தத்தில் எப்படின்னா பரிசோதனம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் பேசப்படாது அதான் மௌனேன போக்தவியம்னு பிரார்த்தனை பண்ணுவோம் மௌனமாக சாப்பிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார் ராமன் அப்படி ரெண்டு பேர் போஜனம் பண்ணிட்டுருக்கா அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்